வணக்கம் நாள் பனிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நச்சினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆவார் 2. பூவே சாமிநாத ஐயரின் வாழ்க்கை வரலாற்று நூலியின் என் சரிதம் ஆகும் 3. விக்டோரியா மகாராணிக்கு பிறகு இங்கிலாந்தின் பட்டத்துக்கு வந்தவர் ஏலம் எட்வர்ட் மன்னர் ஆவார் நான்கு அர்ஜென்டினாவின் அரசாங்க ஸ்பானிஷ் ஆகும்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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சாதி இரண்டுழிய வேறில்லை என்று கூறியவர் யார் இரண்டு அமெரிக்கா எந்த நாட்டின் மீது புதிய தடைகளை விதித்தது மூன்று எஃப் ரக போர் விமானங்கள் எந்த நாட்டில் தயாரிக்கப்படுகிறது நான்கு உலக தூக்க என்று கொண்டாடப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்